சிங்கார சிட்டுகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குபவர் கிருஷ்ணசாமி அவர்கள் வணக்கம் நத்தினை மாணவியில் சிங்கார சிட்டுகள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிடுவது நன்னிலம் பத்மாவதி கிருஷ்ணசாமி இப்போது நம்ம அந்த சின்னஞ்செரு குழந்தைகளை இப்ப பாப்போம் சந்திப்போம் வணக்கம் உங்க பேர் என்னப்பா என்ன படிக்கிற எந்த என்ன இறங்கி தவந்து தவந்து வந்தேன் ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன் பல ஏறி குளங்கள் நிரம்பி வந்தேன் ஊறாத உற்றிலும் மணல் பொடையில் பொங்கிட ஓடி வந்தேன் ஆயிரும் காலா நடந்து வந்தேன் அலைந்து வந்தேன் எங்கள் லாலி இறைவனை காண வந்தேன் இல்லும் எனக்கு இனி நேரமில்ல மீண்டு ஒளி போக வேண்டுமா செய்ன் நன்றிப்பா நன்றி அடுத்து என்ன பட என்ன சொல்ல போறாங்க கேக்குமா வணக்கம் வணக்கம் பேருந்தா என் உடலின் உதி இடமும் வரலும் எய்து தந்தியமும் சுத்தமுள்ள இடமெங்கும் சுகமும் நீண்ட அழி பெறுவாயே கா மாலை விழாதான்னு காற்று வாங்கி வருவோர காலை தொட்டே கும்பிட்டு நோய் விரும்பப்பா நூறு வயதப்பா வணக்கம் நன்றிமா நன்றி அடுத்த குழந்தை என்ன சொல்ல போறாங்கன்னு கேபா பேர் என்னமா கனிஷ்கா கனிஷ்கா அப்ப என்ன சொல்ல போறீங்க விரைவில் வரும் நீடா ஓகே பாடுறீங்களா நன்றிமா அடுத்த குழந்தை என்ன சொல்ல போறாங்க என்ன உனக்கு என்ன படிக்கிறீங்க நன்றிமா நன்றி இப்போ இன்னொரு குழந்தைய சந்திப்போம் வணக்கம் பா வணக்கம் என்னப்பா சந்தோஷ் சந்தோஷ் என்ன சொல்ல போறீங்க பாட்டு போட என்ன பாட்டு பாட போறீங்க உங்களுக்கு குட்டி குரங்க பார்த்து குட்டி குரங்கு பார்ப்போம் குட்டி குரங்க வீடு கட்டியது தோசைதான் வீட்டு தரை வாழை புழங்குதே வீட்டு துணல் முறுக்குதான் ஜன்னல் வெள்ளம் தான் சுவர் எறும்பு வந்தது எலி வந்தது ராகம் வந்தது பூமி வந்தது வீடு எங்கே போனது நன்றி நன்றிப்பா இப்போது அடுத்த குழந்தையை நம்ம சந்திப்போம் சொல்லுப்போம் உன் பேர் என்ன மணிகண்டன் மணிகண்டன் என்ன படிக்கிறீங்க ஆறாவது எந்த ஸ்கூல்லீங்க தங்கம் உதயபுரம் நடுநிலை பள்ளி நலமா சரிப்பா இப்ப நீங்க என்ன சொல்ல போற சக்கர வண்டி அழகான மாயமாக ஓடுது உப்பு வாரம் ஏத்து வண்டி உப்பிலுக்கு போக வண்டி நன்றி கண்டிப்பா அதுக்கு குழந்த இப்ப என்ன சொல்ல போறாங்க கேப்புமா தம்பி உன் பேரு நடி ஹரிஸ்வரன் ஹரிஸ்வரன் என்ன படிக்கிறீங்க அதுக்கான குரல்ல பாடுங்க பாக்கலாம் நாம் நடக்க நாம் நடக்க கூட எனக்கு பத்தி மரத்த போடினாய் இல்லா பாரு கத்தி கப்பல் செய்து வைத்தன் கால் கூட நோண்டு வைப்பேன் வாமலை சின்ன செடியை நட்டுவ பெண் செப்பு குளத்தை எடுத்துவ பெண் வாமலை வாழ நீதி பக்கம் வந்து பார்த்து நின்றன் வாமலை நன்றி நன்றிப்பா அடுத்த குழந்தை என்ன சொல்ல போறாங்கன்னு கேப்போமா வணக்கமா வணக்கம் உன் பேர் என்னப்பா ஜனனி ஜனனி என்ன சொல்ல போறீங்க பாடல் என்ன பாட்டு பாட போறீங்க பருமன் வாழ்கின்றான் நனஞ்செய் பருமன் வாழ்கின்றான் சிப்பியிலே நல்ல முத்தி விழுந்திடு செய்தி அறியாய் நன்னஞ்செய் குப்பையிலே மலர் கொஞ்சம் நினைப்பது வாழ்வுக்கு நேராமும் நன்னஞ்சேயே தாழ்வு பிறர்க்கானொழிவான் என்று சாத்திரம் கேளாயோ நன்றி மகா கவி சுப்பிரமணிய பாரதியார் நன்றி நன்றிமா சிங்கார சிட்டுகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது